மனித செய்தி கூடுதல் மிகவும் இப்பிறப்பு அடைந்த நாள்களை சமாதி கூடி கழித்திலே என்று நாள்களாக கழிக்கல் ஆகாது என்பது காண்பி திரையை பெதனால் குறைதலுகளும் சித்திரமுத்து உரைகுவை தலைகழுத்தோன் செரியுடல் வாங்க நேர் அவர் வாழ் சேருமா காமனோ தூக்கம் கணக்க செய்யணும் இல்லானு கடல் கொண்ட சொல்றார் என்பது மிகவும் நிதிரையை திறந்தால் தேகத்தின்கண் வியாதிகள் வந்து பொருந்தும் அதனால் குறைதலுமின்றி மிகுதலுமின்றி ஒரு சவனாகக் கொண்டு நிதிரை பண்ணி பின்னர் விடுக்கு விழுத்து பொருந்திய சுகாதனத்திலே இரையளவாயினும் தலையையும் தலையும் கழுத்தும் ஊன் செறிந்த உடலும் வளையாது நேரே ஓங்க எழுதிய சித்திரம் போல் அவரிடத்து வந்த அடையுமோ காமிகாதி சிறிதாயினம் என்றவாரு சுகாதனம் என்றது தமக்கு கைவந்த பத்மாதன முதலிய ஆதனங்களை சுகாசனம் தனியொன்னில்லை எந்த ஆசனம் அவர்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய நிலை சுகம் இருக்கோ அதுதான் சுகாசன்கள் அதான் தமக்கு கைவந்த பத்மாதனம் முதலான முதலிய ஆதனங்களை தின்கூறிய இலக்கணத்தோடும் ஆதனம் கட்டி சமாதியில் இருப்போர்க்கு காமம் அடையாதென்பது தாண்டேன் குறைதலும் நிகழும் இன்றி யோர் தமமாக கொண்டு கண் துயின்று என்றதற்கு உதாரணம் பரமாதர்சனம் நம்ம கே தான் என் பரிசேயப்போதும் கொண்டு இயல்வார் கடைக்கால் என்னை ஏ உண்டியனில் உண்ப்பாமி அற துறப்பார் அவர் திகழும் யோகத்தை அட்டாம் யோகம் யமன் நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாஜம் சொல்லக்கூடிய எட்டு உறுப்புகளோடு கூடிய யோகமாக சொல்லுவார்கள் இப்பரிசே எப்பொழுதும் இதே பிரகாரம் எந்த சமயத்திலும் கொண்டு பயிலுவார் அபேசிக்கக்கூடிய பேசுகள் கடைக்கால் எண்ணெயே கூடுவார் ஆலோசை மரண சமயத்தில் எண்ணெய் வந்து அடைவார்கள் சொல்கிறார் அதற்கு விளக்காக இருப்பவர் எப்படி இருப்பாங்கன்னா உண்டியினின் மிகுவார் அதிகமாக சாப்பிட்றவர்கள் ஊன் துறப்பார் அல்லது சாப்பிடாமல் இருப்பவர்கள் மிக்கு உறங்குவார் அதிகமாக தூங்குகிறவர்கள் கண்களை அறத்திறப்பார் தூங்காமல் இருப்பவர்கள் அவருக்கு இது கை வாராது தூக்கமும் அதிகமாகவும் போகவிடாது குறைவாக போகவிடாது சாப்பாடு அதிகமாக போகவிடாது குறைவாக போகவிடாது எல்லாத்துலையும் மிதமாக வச்சுக்கணும்னு சொல்கிறார் அப்படி இருந்தாக்க உடம்பு சொன்னபடி கேட்கும் இங்கேன்னு கேட்காது அவர்களுக்கு தான் ஞான மார்க்கைய மற்றவர்களுக்கு இந்த ஞான மார்க்க என்றும் தத்துவராயர் அமனுசாரம் செவ்வே உடலும் சிரமம் கழுத்து முறை எவ்வாதனத்தில் இருந்த கை வந்தால் வாத நலியா மதியுடையோர் ஆதனம் என்பது அது செவ்வே உடலும் சிரமம் கழுத்து முறை உடல் சிரமம் கழுத்து இதெல்லாம் செம்மையாக நேர்கூட்டிற்கு மாதிரி இருக்கணும் புனியாம இருக்கணும் எவ்வா தினத்தில் அது எந்த ஆசனத்தையும் இருக்கலாம் பத்மாசனம் சித்தாசனம் சிறாசனம் எல்லாம் இருக்கலாம் நேரில் நேரக்கூட இருக்கும் கை வந்தால் அது அவர்களுக்கு சகஜமாக போகமையானால் வாதபத்து சிலத்தையும் சொல்லக்கூடிய இந்த நோய்கள் நிறைய வராத முடியும் மதியுடையோர் ஆதரவு என்பது அதுதான் புஷ்ஷால்களுக்குனால கையாளக்கூடிய ஆசனம் செய்யக்கூடிய மார்க்கம் அப்படி இல்லாமல் நான் சரியாக செய்யலைன்னு சொன்னாக்கா தான் பண்ணணும் யோகாசனங்கள் செய்வதுன்னு சொன்னால் அவ அது சொன்னபடிக்கு எதோ ஓரளவுக்காவது கடைப்பிடிக்கணும் அது முட்டிலும் கடைப்பிடிக்கலன்னு சொன்னாக்க அது தான் பண்ணணும் புத்தகம் யோகாசன பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது சொல்லுவாங்க பரீட்சை கொண்டு வச்சு ஒரு வாங்குற கஷ்டமும் அப்படி போல் எதுவும் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் கை கால் நேரம் நிற்கிறது என்ன கஷ்டம்தான் அதனால் அப்படி செஞ்சாக்கா நோய்கள் இல்லைன்னு சொல்லுவேன் அது யோகாசனம் நோய்கள் சொல்ல உளம்பு மட்டுந்தாது தான் அப்புறம் என்ன நோய்கள் இல்லாமல் போகுதா அது கீராவியாதி தான் செய்யும் தீர்வியாதி தான் போகும் தீர்வியாதி அது யோகாசனம் இல்லையா தீராவியாதின்னு யோகாசனம் ஆக பின்னா பெரியாரம் இல்லையா போய் கட்டுப்படுத்தும் அவ்வளோதான் அது லாபம் குறையும் அதை தவிர வேறு முடியல அது முடியாது கர்மத்துக்கு ஈடாக பாவகரம் மிஞ்சி இருக்கும்போது வரக்கூடிய நோய்கள் எல்லாம் அடியோடு பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் எதுக்குமே கிடையாது அனுமதிக்கணும் கர் எந்த வைத்தியத்துக்கும் கிடையாது எந்த துக்திக்கும் கிடையாது விவகாயத்தும் கிடையாது இதெல்லாம் சாதாரண சின்ன வரக்கூடிய நோய்கள் நூற்றி அல்லது பெருசாக இருக்குது கொஞ்சம் கட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அது வரும் அவ்வளோதான் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆகவே எதுலேயும் ஒரு மிதமாக இருக்கணும்னா சாஸ்திரம் சொல்லுது எல்லா சாஸ்திரமும் அதான் சொல்கிறது எந்த தூக்கத்திலையும் சாப்பாட்டுலையும் அது மட்டும் இல்லை செலவு பண்ணுறதுலேயும் விவகாரம் பண்ணுறதுலையும் ஒரு மிதமாக போனால் ஒரு மாதிரியாக இருக்கும் கூடிதா போனாலும் கஷ்டம்தான் குறைச்சிதான் போனாலும் கஷ்டம் தான் அந்த அளவுக்கு தயாராகிற மனசு வாகனங்கள் ஓட்டுறாங்க ரொம்ப வேகமாக போனாலும் ஆபத்து ரொம்ப நிதானமாக போனாலும் ஊர் போய் சேர முடியாது நாளாகும் ஒரு நிதானமாக போகணும் அப்படி அப்படியே பழகணும் அப்படி இல்லாமல் நமக்கு சீக்கிரம் போகணும்னு அவசரம் போனாலும் அப்படி ஆபத்துக்கு கிடையாது இல்லை மெல்ல போக விபத்துக்கள் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு நின்னாக்கா அதுவும் கெடுதல் காலமும் விரைவுமாகும் ரெண்டாம் பின்னால் வர்றோம்னா சண்டை வந்துடும் இல்லையா எனவும் கொடுக்க மாட்டேன்னா வேகமாட்ட மாட்டேன்னு சண்டை வந்துடும் பசியும்ற்றபோல் உள்ளம்முதி அடைபவரை அச்சமும் வீட்டை மதித்தலால் இச்சையும் வெறுக்குமித்தளிப்பரலும் மேவலாம் மேவிடாத நானாவது ஆசை காமமும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட நானாவது ஆசைகளை போக்குறதுக்கு ஐந்து உபாயங்கள் சொல்றார்கள் என்பது நிதிரை மிகுந்த காலத்தும் பசி மிகுந்த காலத்தும் காமம் வந்து பொருந்தாது ஆசைகள் வராது அதிக மாத்தவங்கிற சமயத்தும் இல்லை பசி வந்த சமயத்திலும் அது மற்ற ஆசைகளாக வராது அந்த நிதிரை பசி இல்லாத காலத்தும் ஒல்லிய ஞான சமாதி கூடுதலின் உள்ளம் இறந்து போமாக அவள் அடையாது சமாதி காலத்திலும் இல்லாம் அந்நித்திரை பசி சமாதிகளுக்கு இடையிடையே காமன் தோன்றாத என்னின் இது ரெண்டுமில்லாத காலத்தில் அவரும் இல்லவா என்று அவ்விடையிலும் வருந்தானின்ற பிறவித் துன்பத்தை மறவாமையால் பிறவித் துன்பத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்குமே பயம் உண்டாகும் வீட்டு இன்பத்தை என்றைக்கு அடைவோம் என்று அதனை ஆசையும் விரைவில் இன்பத்தை நினைச்சா இது எப்போ தொலைச்சு போட்டு போகிறதுனும் வீட்டின்பத்தையும் நினைச்சாக்க சந்தோஷம் உண்டா ஆசை உண்டாகும் ஆசையும் அன்னபானாதிகளை ஒருத்தல் முதலியவற்றால் உடலை வெறுக்கும் நிகரகத்தால் மனச்செருக்கின் இருத்தலும் உடல் அபிமானம் விடும்போது மனச்செருக்கு இருக்காது நான் பலவான் என் அளவுள்ளவன் நான் ஈர்த்து உடையவன் அது மேல் ஜாதிக்காரன் இதெல்லாம் இருக்காது பொருந்ததலால் காவ் பொருந்தாது என்றும் அப்போ ஆசைகள் எல்லாம் விட்டு போய்விடும் நிதிரை மிகுந்த விடத்தும் சமாதி கூடும் இடத்தும் மனம் இரத்தறினாலும் பசி மிகுந்த விடத்தும் உடலை நிகரிக்கும் இடத்தும் மனக்களிப்பு அருகறினாலும் பிறவி துன்பத்தை நினைக்கும் இடத்தும் வீட்டு இன்பத்தை நினைக்கும் இடத்தும் பயமும் ஆசையும் சொல்கிறாலும் காமம் மேவுவதற்கிடமின்மையால் மே விடாததுவே என்றார் இவை இரண்டு பாட்டாலும்மம் அடையாதிருத்திற்கு உபாயம் கூறினார் அனுபவத்தேரை மறக்கல் ஆகாமே ஆகாவினால் என்றதற்கு உதாரணம் காசிகாண்டம் இதே கருத்து அதுக்கு நின்றது கருவிடையடந்தும் துன்பம் நிலத்தின் கண்ணூரில் கொடியவென் நோய் மருவகன் துயரும் நிறை திரை எய்தி வருந்திடும் துன்பமும் கூற்றால் உருவினை ஒரு துன்பமும் மீட்டும் கருக்குழியை ஒன்றுரு துயரும் வெறுவர வெள்ளி இன்ப வீடு அதனை மேவனன் உணர்தலே வேண்டும் இதில் ஐந்து உபாயம் சொல்றார் கருவிடை அழுந்தும் துன்பமும் இது ஒரு உபாயம் கருவிடத்தில் இப்ப இன்னொரு ஜென்ம பிறக்கும்போது தாய் விதத்தில் புகுந்தால் உன் ஜென்மத்தில் பிறக்கும் போது இருந்த அந்த துன்பம் வருமல்லவா என்று நினைக்கணும் நிலத்தின் கண்ணுரேர் கொடிய வெண்ணோயால் மறு ஒரு பெருந்துயரும் இந்த உலகத்தில் வாடும் காலத்திலையும் தீரா வியாதி வரும்போது அதனால் வரைய வரக்கூடிய கொடிய துயர் ரெண்டு நிறைய திரையேதி வருந்திடுற துன்பமும் வயசான காலத்தில் தோல் சுருக்கம் மயில் நரை வெடுப்பு இதெல்லாம் இருக்கும்போது முன்னளவுக்கு செயல்பாடு இருக்காது அப்போது முன்ன அப்படி இருந்தமே இப்போ இல்லையே என்று துக்கம் ஏற்படும் அதனாலேயும் துன்பம் உண்டு உண்டாகும் கூற்றால் ஒருவினை ஒருவன் துன்பமும் மரண காலத்தில் எவன் பிடிக்கும் போது பல துன்பங்கள் ஏற்படும் சாத்திரம் சொல்லு இருக்கு நமக்கெல்லாம் துன்பம் அனுபவி இருந்தாலும் கூட மரப்பினாலும் தெரியாது யுக்தியாக தெரிஞ்சுக்கணும் மீட்டும் கருக்குழி ஒன்று உருவத்தியரும் மறுபடியும் அந்த கருக்குழியே போகிறோமே போனால் துக்கம் வருமே என்று சொல்லும் ஆக ஐந்து விதமான விசாரணை செய்து உபாயங்களை பரிசீலனை பண்ணமுன்னா என்ன ஏற்படும் வெறு வர வெண்ணு இன்ப வீடதினை மேவன்கிறதிலே வேண்டும் பயம் வரும் உண்டாகும் வேறு நபயம் பயம் உண்டாகும்படி சிந்தனை பண்ணி இன்ப வீடு அதனை அவர் சிந்தனை பண்ண என்ன பண்றதையும் முக்கிய முயற்சி தீர்மடையும் நன்றாக சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த மாற்றத்தை முடிகிறார் என்றும் சிவது மூத்திரம் போர்க்கடத்தின் மலம் பொருந்தில் புள்ளி எறும் பொருளசையால் அக்கடத்தை பற்றி இடார் அங்கையினால் அவனிதனின் மக்கள் தமாதுடலாம் மல வாழ்ந்த எனந்தும்க்காள பொற்கடத்தில் தங்க குடம் இருந்தது மலம் பொருந்தில் அது மடத்தில் போச்சு வச்சிருக்காங்க தெரியுது இருந்தாலும் தங்கம் தான் புள்ளியரும் பொருள் செய்யால் அக்கடத்தை பற்றி விட புள்ளியர்கள் அற்பர்கள் தாவல் மக்கள் அவங்க கூட எடுக்கிறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அப்புறமேடுவாசம் பண்ணி எடுத்துக்குவாங்க கடி வச்சுக்கலாம் இருந்தாலும் ஆரம்பத்தில் அது மனசிக்காது அறுவரு பண்ணார் அதனால் புள்ளியரும் ஒரு நசையால் அக்கடத்தை பற்றியனார் அதுபோல் பங்கையினால் அவனிடனின் மக்கள் தமது உடல்நடலினை தாம் மலபாண்டம் என அறிந்தும் இந்த உடம்பு மலபாண்டம்ன்னு சில சமயம் நினைக்கிறோம் மலமுத்திரம் கழிக்கும் போதும் நோய் வரும்போதும் அருவறுப்பாக உண்டாக தான் செய்யும் இந்த உலகத்தின் கண்ணு நாம் இப்படி நினைக்கிறோம் ஆனாலும் எக்கணக்கால் ஏழாவது அருவறுப்பட்டு இருக்கின்றார் எந்த காலத்தினால நினைக்கிறாங்க வழியா மீண்டும் தொடர்ந்து அருவறுப்பு அது அரம்பிட்டு நாளே என்ன காரணம் என்ன காரணம் சொல்லுங்க அதனால திடத்தன்மையினால எல்லாத்தையும் விசாரம் பண்ணாலும் நினைக்கிறதில்லை அதான் காரணம் திடத்தன்மை முயற்சி திடத்தன்மை கொடுக்குது விசாரம் பண்ணுறோம் தெரியுது அறிவறுப்பு ஒரு நாள் குளிக்கலாம் வாடகை வரதான் செய்யுது அந்த ஆடைகளை மோந்து பார்த்தாலும் மோந்து பார்க்கலன்னாலும் வாடகை வரதான் செய்யுது அப்புறம் மலை மூத்திரம் கழியும் போதும் ஆடை வரதான் செய்யுது அப்போ நான் வெறுப்பு அடையுது அதனால நிலைக்கிறது இல்லை கம்மி அது பொதுவாக இங்கே இந்த அஞ்ஞானத்தில் பலம் அஞ்ஞான சாமர்த்தியம் அது என்ன தான் பண்ணாலும் கூட இருக்கிறதே இல்லை அவ்வளோ அஞ்ஞானத்துக்கு அர்த்தம் அஞ்ஞானத்துக்கு சாமர்த்தியம் எடுக்கலாம் இங்குள்ள புனன் மற்ற இது கடிய இடுதற்கு என்று காலிடப்படுவோம் அசுத்தக்கு அங்குடல் குளையும் ஒரு மகன் மல புக் காடவும் நாடுமி அதுபோல் பொங்கு பொன் மலவும் பொதியுதேன்றொழிப்பல் எனவர்டல் பொறுக்கும் துங்கமாதவர்க்கும் எங்கனம் மடவார்தோயவும் நேயமுட்டோன்றும் இப்போது முதலாக சொன்ன காமமானது நானாவது ஆசை பொதுவாக சொல்லப்பட்டது பெண் ஆசை என்று பற்றிக்கணும் தன் மனைவி தவிர மற்ற பெண்களின் மேலேயும் ஆசை போகும் அதே சன்னியாசிகளுக்கு ஒரு பெண்ணும் மனைவி இல்லையா கூட அவங்களுக்கு ஆசை போகும் அப்படி அபியாச காலங்களில் போகும்போது சொலுத்தவர்கள் பயம் பண்ணுறார் ரெண்டு பாட்டில் நினைக்கலாகாதுங்கிறார் அப்புறம் ஒரு பாட்டில் பார்க்கலாகாது அவர் கடைசி பாட்டில் கூடலாகாது என்று நாலு பாட்டில் மூணு கருத்துக்களை வலியுறுத்தினார் இதில் மாதர் கூட்டுறவு நினைக்கலாகாது என்பதை சொல்றார் என்பது எவ்விடத்தில் உள்ளது நீர் இதனை கழுவுவதற்கு என்று காலத்து பட்ட அசுத்தத்திற்கு அவ் அசுத்தம் பட்ட அவடத்திலே தானே மனம் பொறாது உடல் நடுக்குறும் ஒரு சுத்த புலனானவன் மலங்களே நிறைந்துள்ள தடாகம் புகுந்தும் நூல்களும் நினைப்பானோ நினைக்க மாட்டான் அவன் போல் உள்ளே நிறைந்த புள்ளிய மலங்கள் புறத்திலே நவத்வாரங்களிலும் கசிந்து ஒழுகான் என்ற மாமிச சுமையாகிய இதனை என்றைக்கு நீக்குவேன் என்று உள்ளத்தில் அறுவரு புலமே உடலை தாங்குகின்றான் முயற்சி பொருந்திய மாதவத்தினை உடையவனுக்கும் எப்படி மடவாரை கூடவும் அன்பு மனத்தின்கண் தோன்றும் என்பது இதில் அவரு பொறுமையானால் மற்ற சோழ உடம்புல ஆசைவனார் இதே மாதிரி தான் அங்கேயா உடம்பு இருக்கணும் அநிச்சை உண்டாகும் காலில் படும் அசுத்தத்திற்கு புள்ளி வச்சுக்கணும் உடல் குலைந்து நீர் தேடும் ஒரு மகன் மல தடாகத்தில் மூழ்க போல் உதாரணம் உடலை மலப்பதி என்று அறிந்து இதையே என்றைக்கு நீக்கிக் கொள்வேன் என்று மனத்தில் அறுவரு பொற்று இதை நீக்குதற்கு ஏதுவாகிய வீட்டினை கருதும் மாதவன் அஸ்தமே தஸ்தமாய் வரும் ஆதர் கூட்டுறவினை நினைவான் என்பது காண்கிறது தவோபலம் வரும்போது அது நினைப்பு வராது பிடித்தான் ஒரு மனைவி இருக்க மற்றொரு மனைவிகளை நினைக்கிறதும் அது தவறுதான் அந்த தவறுக்காக அவர்களும் இந்த மாதிரி சிந்தனை பண்ணமுன்னா அது தவறு ஆக இரு இது பொருந்தும் அதில் அபியாச காலத்தில் தீவிரப்படுத்தணும் ஆகவே இதை நினைக்கல் ஆகாது என்று இந்த சொல்லி இன்னொரு பாட்டு நினைக்கலாக அருந்தோர் எதிரான் வந்துள்ள மாதரையும் பொருந்து மார்வெளி மீதேற விட்டுளாய் போல் நனி நோக்கமென்போல் வாங்குழ விழா தாங்கவர் விழியோடு என்படுமோ இருந்துள்ள விழியோடு பிராக்டில் போறாலும் தேவையில்லை பிராக்டில் போடுறாங்க பிரிச்சுட்டா அங்கே பிராக் போட வேண்டியது இல்லை சில இடங்கள்ல தொக்கில இருக்கும் அதுக்குதான் போடுறது இருந்துலான்னு போடுறோம் இது தவம் பண்ணுற காலங்களில் ஆசைகள் முற்றிலும் விட வேண்டும்ங்கிறதுக்காக சாஸ்திரங்களில் தேவேந்திரனால் அந்த தேவமாக இருக்கிறதாக படிச்சிருக்கோம் அது சாஸ்திரங்களில் பார்க்குறோம் அப்படி பார்த்தா இளவத்திலிருந்து ஞானம் அடையலையா என்று கேட்கும்போது இளத்தில் இருந்தும் ஞானம் அடைகிறாங்கன்னு சொன்னால் பரிபாகம் அதிகம் ஜென்மங்கள்ல அவர்கள் யோக பெஸ்டர்கள் அதாவது தோல்வடைந்தவன் அர்த்தம் அந்த எண்ணத்தில் இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் தோல்வடைந்து இருப்பார்கள் இந்த எண்ணத்தில் அந்த ஆரம்ப காலத்தில் சில காலம் இல்ல இடத்துல இருந்தாலும் அதன் பிறகு அவர்கள் அந்த ஆசை அது சளி பயன் அதன் பிறகு அவர்கள் அது இல்ல இடத்துல வானப்பருத்தம் மாதிரி இருக்க இருக்கலாம் மனமனையாக பானம் இல்லாமல் சகோதரி சகோதரனாக பவானம் உண்டு அப்படி வரும்போது அந்த ஞானம் சுத்திக்கும் வெளியில் பார்த்து எல்லாத்துக்கு வரனால தெரியும் அது உள்ளத்திலே பாவனை கருணை பாவனை இருக்க அப்படி போல இல்லத்தில் உள்ள ஞானிலே ஒழிய சாதாரண மக்கள் போதில்லை ஆனால் தனியாக தனியாக தவறு செய்கிற காலத்தில் அந்த எண்ணங்கள் ஒரு புதுசு இந்த ஜென்மையிலே ஆரம்பிக்க வர்த்திக்கலாம் இல்லை இந்த ஜென்மம் முட்டி பெறுவதாக இந்த நாள் சோதனம் பண்ணுறது உண்டு அது இந்திரனாலே அழுவி அழுவப்படுவார்கள் விஸ்வாமித்தோர் தன் தீர்மானம் பண்ணும்போது மூணு மிக்கலையும் கிடைத்தாங்கன்னு சொல்லப்படுது நாலாவது வெற்றி பெற்றார் என்ன சொல்லப்படுது அதன்போது அவர் தீவிரமான தவசி விஸ்வாமத்திரம் பெயர் வந்தது அதே போல் உத்தாளகர் அவருக்கும் அந்த பெண்கள்லாம் வந்தாங்க எல்லாம் வந்தான் நீ வாசிகளுக்கும் சோதனை வரும் நடக்கும் போகபாக்கியம் கொடுக்குறேன் என்று தேகேந்திரன் தான் நீ தவம் பண்ணுறதே இருக்குது போக அனுப்பிக்கிறது தானே வாங்க எங்கள் எந்திர வைத்து போனால் போக அனுப்பிக்கலாம் எந்த அசுமேதாகவும் இல்லாமல் யோகங்கள் யாங்கல் செய்தவங்க போகிறாங்களோ அது தபசிகளுக்கு ஒழுக்கட்டாகவும் வருது ஆனால் ஏற்றுக்கிறதில்லை காட மாட்டான் எல்லாம் பிரமசரமாக இருக்குது நான் ஆனந்தடிமாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது அங்கே என்ன சுகம் அடைய வேண்டதே இருக்குன்னு கேட்குறாங்க அவர் இதுதான் வேதாந்தத்தினுடைய நானே ஆனந்திடமாக இருக்கிறேன் அந்த ஆத்மாவை இன்னும் இடைந்தது அப்புறம் வந்து அனுபவித்தாலும் என்ன ஆத்மானது அங்கே முடிய விஷயங்கள் ஆனந்தம் கிடையாது எனக்கு இந்த நச்சு எவ்வளோக்கா திடமாக இருக்கோ அப்போ தான் வெறுப்பு எல்லாம் ம் வரும்போது அப்புறம் அப்ப கூட போகல காத்துட்டு இருந்தான் காத்திருந்து கூட ஒரு மசியமடை போனா போற அவங்க இருக்க அந்த அளவுக்கு அந்த தைரியம் வர்றதுக்கு காரணம் ஆத்ம ஞானம் தான் தினமான விசாரம் தின விசாரம் வேதாந்தத்தில் சுகம் இருக்கிற இடத்த காட்டிவிடுது நீயே சோழியமாக இருக்கிறாய் விஷயங்கள் ஒன்று இல்லை இல்லை என்று இப்படி சுருதிருப்தி அனுபவித்துல காட்டுது அப்படி காட்டின பிறகு அது எவ்வளவு தினம் இருக்கோ வெட்டி வரலாம் பரதாசா தினம் குறைச்சா வந்தால் தோல்வி தான் ரகசியம் வேதாந்திரத்தில் முக்கியமானவங்க விஷயம் அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் நீயா இருக்கும் போது புறத்தி சுகத்துக்கு அடையணும் அப்போ சுகம் எப்படி வருது பதார்த்தம் கிடைச்சாலும் சஞ்சலம் விடுபட்டு அமையடைது அப்போதான் சுகம் தோற்றுது அதுக்காக ஒரு பதார்த்தம் வேணும் அல்லவா ஒரு பிரியமான பதார்த்தம் வேணும் அல்லவா பெரிய பதார்த்தின் மூலமாக மன ஒழுங்குது ஒழுங்கும் போது பயணமாகுது என்பது உடன்பாடு தான் ஆனாலும் அவங்க பிரிய பதார்த்தங்கள் மூடி முடியவான்னு வந்து பிரிய அது நாளைக்கு கிடைக்கும்னு நிச்சயம் என்ன கர்மான தான் பதார்த்தங்கள் கூடி பிரியும் நிமிஷத்தில் எதுவும் கூடாது பிரியாது அப்படி இருக்கும்போது அந்த அழியக்கூடிய பதார்த்தங்கள் ஆசை வைக்கிறதுனால ஆரம்பத்தில் கிடைக்கும்போது சுகமும் பிரியும் போது துக்கம் ஏற்படும் அப்போ என்ன செய்யணும் பிரியமான வஸ்து ஆத்மாவானு சொன்னாங்க ஆத்மாவை தேவையாக பெரிய வசதி இல்லை கூட பிரம்மே கூட பிரம்மத்தை தவிர வேறு கிடையாது அரிசான செய்தி தான் பிரியமான வசதி பரம பிரேமாஸ்பதம் மிகவும் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு பொருள் ஆத்மாதான் என்று இப்படி ஒரு அந்த பதார்த்தத்தை மாற்றி அமைக்கணும் ஆகவே ஆத்மாவை மற்ற பொருள் தற்காலிகமான பிரியத்தை வைத்து தற்காலிகமான தவிர முடிய அது நிரந்தர பிரியமோ நிரம்புற பிறமோ வேண்டியதில்லை கருமானசாக கூடும் போது தற்காலம் கூடுது ஒரு காலம் பிரியுது இந்த பாவனையோடு அது ஏற் ஏற்பதோ அதில் இருக்கணும் அந்த உண்மை தெரியாதது அஞ்ஞான காலத்தில் அழுத்தம் இருக்குது துக்கப்பரவல் காரணம் தான் துக்கப்பரவல் காரணம் தான் சுகப்பரவல் காரணம் தான் அதிகமான சுகவரையா ஒரு பாவனை ரெண்டும் வருது அதனால் சாஸ்திரங்களை சாபான கொள் சொல்கிறது அபியாசம் தான் உண்மைன்னா அடிஷாணம் தான் சோடியம் என்று விசாரத்தினால திடமாக நம்பும்போது அதில் பிரியம் கொடுக்கும் அப்படிப்பட்ட பிரியம்னா இங்கே வாஜ்ய பதார்த்தமாக இருக்கணும் அது அது கிடைக்கும்போது அது சுகம் தோற்றும் அந்த சுகம் மாறாமல் இருக்கும் அதுதான் மாறாம சுகம் அது எப்போ கிடைக்கும் எப்போதும் கிடைக்கும் எப்போதும் அது வடிவமாக இருக்கும் இன்னைக்கு கிடைக்கினாலும் போகிறது இல்லாது அடிப்பட்ட வசதி அது அடிஷாணம் செய்தோம் அதில் நாம் இல்லை அப்படி இருக்கும்போது அது எப்போது இருந்தாலும் செய்யும் பிம்பம் தான் எப்போது இருக்கும் பிரபிம்பம் மாறும் பிம்பம் மாறாதல்லவா நாம பிரதிபிம்பம் அது பிம்பம் பிம்பம் மாறாமல் இருக்கும்போது நாம் அது மாறாதல்லவா அப்படிப்பட்ட வசூல் அது அப்படியே வசூல் எடுத்து பிரீதி இருக்கணும் அதுதான் அயஷ்டானத்தில் வேண்டிய ஆசை அந்த ஆசை தான் லட்சியம் அதே மீச்சன் பேர் அதே சுப்சென் பேர் சுபா அதுதான் ஆத்மா அத்திக சுகம் இருக்கிற வசூல ஆசை இருக்கிறோம் அந்த ஆசை நேரம் இருக்கணும் அது என்னைக்கு கிடைக்கும் போகுது என்னைக்கோ கிடைக்கட்டும் முயற்சி பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணுறது தான் மாறாத சுகம் கிடைக்கும் மாறாத சுகத்தினால தீவாத துக்கம் நல்லா நீங்கும் பரவாயில்ல பிரார்த்தி அப்போ தான் கிடைக்கும் இல்லைன்னு கிடைக்கவே அதனால தான் வாஞ்ச ஆத்மாவாக தான் விசாரத்தின் மூலமாக நிச்சயம் பண்ணுவோடைய அவசாரத்தில் தான் வராது உலகத்தில் எந்த வாசித பதார்த்தமும் நிலைப்பு அது கர்மஸ்தான் கிடச்சி கர்மத்துக்கு கிடையாது அடிவது தான் இருக்கவே இருக்கேன் பர்ணாமயோகத்துடையது ஆத்மாவை பரிணாமயோகத்து இந்த விசாரம் தான் ஆத்ம விசாரம் எவ்வளோக்காக செய்யணும் அவ்வளோக்காவில் லாபம் ஒன்று கிடையாது முதலே கிடையாது முதல் போகிறதே இல்லை கடன் வாங்கினால் மூன்று போட வேண்டியதில்லை வியாபாரம் வரைக்கும் கடன்காணி யாமத்த வேண்டாம் தேவையும் இல்லை இது அட்டமே இல்லை லாமே தான் போகிறேன் அப்படிப்பட்ட வழி சொல்வது ஆனாலும் இது பிடிபடுறதில்லை அதனால் இது வியாபாரம் வரமாட்டேங்கிறாங்க பிடிபடுதா பரமாட்டேங்கிறேன் என்ன உங்களுக்கு பிடிபடுதா போட மாட்டேங்கிறேன் என்னென்னா அது பிடிபடுறதில்லை இந்த வெளியில் வெளிப்புறமாக இருக்கிற பொருள் ஆசை வர்றது அது ஒரு பொருள் ஒரு ஒரு தடையே வந்ததுன்னா அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் இயக்கம்தான் தூக்கமாக வராது இந்த பொருள் தொழில் வசுவாகவே இருந்தும் கூட அதிலே பிரிதி வராது காரணம் விசாரம் இல்லாததான் காரணம் விசாரம் பண்ணணும் விசாரம் பண்ணாலும் கூட பிடிவல்லியாக்கா புண்ணியம் இல்லை நிஷ்கா புண்ணியம் இல்லை நிஷ்கா உபாசனை செய்யணும் புண்ணியம் இல்லாம இஷ்கா உபாசனை செய்தால் உபாசனை வளர்த்தினாலும் புண்ணியம் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தை நான் தீவிரமாக உபாசனை செய்யும் போது அந்த தெய்வத்தின் அனுகிரம் கிடைக்கும் அந்த தெய்வம் எது எல்லா ஆத்மாவுலையும் அனுக்குறதா காரணப்பறமா அனுக்கிறேன் தான் வேணா இருக்கு ஆனாலும் அப்படி தீவிர உபாசனை செஞ்சா வருமானா வரும் ஏன் வருவன்னு சொன்னா மன பரிவாரம் உடைய தான் காரணம் பக்குவடையும் பக்குமடையும் போது அந்த நிலை கிடைக்கும் இறைவன் எங்கே இருக்கார் எங்கே இருக்கிற தெய்வம் உள்ளத்துல இருக்கார் உள்ளத்தில் இருக்கிற தெய்வம் அணுகம் பண்ணாதான் பரிபாகம் இருந்தால் உன்தான் செய்யும் பரிபாகத்தான் பாடுபட்டுதான் ஆகணும் எல்லாம் ஒன்றா என்னால் வரதில்லை வராமல்னாலும் போகட்டும் விஷயத்தோடு தெரிஞ்சிட்டு அதை பெற அது போகும் அப்புறம் பார்க்கலாம் வரப்போ வர போகும்போது போகட்டும் வர தெய்வத்தில் தொண்ணூறாவது பாட்டு அதாவது நினைக்கலாகாது பார்க்கலாகாது குடலாகாது என்ற மூன்று கருத்துக்களை நான்கு பாட்டில் சொல்கிறார் முதல்ல இதில் நினைக்கலாகாதுங்கிறது ரெண்டாவது பாட்டு இது முதற் பாட்டின் ஆச்சு இதெல்லாம் சாமானியமாக உள்ள சாதகர்களுக்கெல்லாம் தீவிரமான சாதனை சொல்லப்படுது தீவிரமான சாதனை ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் சாஸ்திரங்களில் சொல்லி ஆகும் அதற்கு அவங்க சக்தி அனுசாரம் வாசனை அவங்க தான் நீக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சொல்ற எல்லாருக்கும் முடியாது சில பேர் தான் கிடைக்கும் இருந்தாலும் மிக குறைந்த நீக்கணும் யோக மார்க்கத்தில் அதாவது அஷ்ட யோகம் முதலான யோக மார்க்கங்களில் மனைதை தீவிரமாக அடக்குவார்கள் மனோநாசம் வாசனாச்சியம் சொல்கிறது அது தீவிரம் அது தீவிரம் தான் சொல்லிட்டு வர்றார் அப்படி முடியலன்னாலும் கூட விசார மார்க்கம் இருக்கு அது இவ்வளவுகளுக்கு முடியதில்லை அவர்கள் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் அது செஞ்சாலும் ஞானம் வரும் அதான் பரீட்சையில் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் ஆக பாசம் சொல்கிறாங்க அந்த அறுபத்தஞ்சு தப்பாட்டாலும் முப்பத்தஞ்சு சரியாக இருந்தால் போக ஆனால் சில பேர்கள் தொண்ணூற்றி அஞ்சு நூறு பூவில் வாங்குறாங்க அது எல்லோரும் முடியறதில்லை சில பேர் தான் முடியும் அவர்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் பரீட்சையில் தேர்னது எல்லோரும் சமமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பரிசுகள் இதெல்லாம் கிடைக்குது கிடைக்குதா இவர்களுக்கு ரெண்டாவது கிடைக்குது ஆனாலும் இவர்களுக்கு பரீட்சையில் வெற்றி பெற்றவங்களுக்கு திருப்தி உண்டு இவர்களுக்கு மேல் படிப்புக்கு தகுதி உண்டு அதுபோல் இங்கேயும் ஞான மார்க்கத்தில் அதாவது விசார மார்க்கத்தில் ஓரளவுக்கு நீரை அடக்கி வாசனைகளை போக்கி மனதை நாசம் பண்ணும்போது ஞானம் உண்டு விசார மார்க்கத்தினுடைய இலக்கணம் தான் இல்லைனா அட்டாம யோக மார்க்கம் என்ன சொல்லியிருக்க ரெண்டு யோகம் என்று ரெண்டு யோகத்திலையும் எந்திரியங்களை இருக்க வேணும் என்று தான் பரிசனம் பிடிக்கிறார் அதை பற்றி நின்ன பாடெல்லாம் பார்த்தாச்சு அதனால் இந்த மார்க்கம் இருக்குது இல்லை கூட ஒன்று முடியலாம் என்று யாரும் அபீதிப்பட வேலை தேவையில்லை விசார மார்க்கத்தில் தீர்மான விசாரம் நிஷா மூலியம் நிஷா உபாசனை இது ஓரளவுக்கு இருந்தாலே அது ஞானம் வருமென்னு சொல்லப்படும் அந்த முறையில் வந்தால்தான் ஜனகராஜன் முதலாளர்கள்லாம் அதனால் அவதி புரியம் வர்றதுன்னா அது எல்லோரும் முடியாது இல்லைன்னாலும் சில பேர் வரும் என்பது தான் கருத்து எல்லோரும் மீட்டுமே வாங்கினாலும் கூட சில பேர் வாங்க முடியுது என்பது கருத்து அதை சொல்றார் என்பது அரிய தவத்தினை பண்ணான் என்ற பெரியோர் முன்னர் ஊர்வசிய முதலிய அரம்பை மாதர் வந்து எங்கள் உபச்சார பணிவிடைகளை கை கொண்டருள் இத்தேவரியர் எங்கள் மீது கருண்யம் வைக்க வேண்டும் என்று கூறி உள்ளம் வரும் நின்று யாது செய்தாராயினும் அவ் உபசார பணிவிடைகளை குறித்ததாயினும் அவரை பாரார் அப்படி குறித்து கூட பார்க்க மாட்டாங்க ஏன் பார்க்க மாட்டாங்கன்னா அவர் உள்முக நாட்டமே இருக்கும்போது வெளிமக நாட்டு இல்லை எல்லாம் போயிடுச்சு அவர் நீங்களாகிய இந்நிலத்துள்ள மாதிரியும் சொல்றார் அது மேல் அதாவது தவண் கடுமையான தவம் என்றான் ஆனால் அந்த முடிவு இல்லாத என் போல் தன தனத்தால் சொல்றார் அவ அவர் நீங்கள் ஆகிய மாதிரியும் பொருந்தானின்ற ஓர் அணிலை மரத்தின் மீது ஏற விட்டுள்ள நாய் அதாவது நாய் அணில பிடிக்க போகாமல் அது மரத்தை ஏறிக்கும் மரம் ஏறிட்ட பிறகு நாயும் மரம் தெரியாது என்ன பண்ணும் இறங்கினா பிடிக்கலாமு காத்துக்கிட்டே இருக்குமா பார்த்துக்கிட்டே இருக்குமா அது ஏற்க அப்படி போகலாம் அதனை பார்த்ததுனாலே தனக்கு பயன் இன்றாக இருந்தும் இப்படி பார்க்கறதுனால அது இறங்க போவதில்லை அது பிடிக்க போகிறதில்லை அஞ்சாயிரம் இறங்காது அப்படி போல் பார்த்தல் போல் அவரை பார்த்ததனாலே தமக்கு பயன் நின்றாயிருந்தும் பெண்கள் இல்ல இடத்துல தன் மனைவியோடு திருப்பி அடுத்த பெண்களை இந்த மாதிரி தான் பார்க்க கூடாது அது கூட அவர்கள் இந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு அவர் பார்க்கறதுனால அது குற்றம் மட்டுமல்ல அது எல்லாருக்கும் சித்திக்க மாட்டாது பயனின்றாயிருந்தும் மிகவும் பாரான் என்ற போல்வார் இருந்த விடத்தில் அப்படிப்பட்ட என்னை போன்ற வைராக்கியம் தீர்மான இல்லாதவர்கள் அந்த அரம்பை மாதர் வந்தாராயன் கண்ணுடனே மனமும் பதை என்ன பாடுபடுமோ யாம் அறியோம் என்றார் வெளின் மீதேறவிட்டுள்ள நாய் போல் நனி நோக்கும் என்றார் அணிதேறவிட்ட நாய் போல் ஏன் பார்க்கின்றாய் என்பது ஓர் உலக வழக்க சொல் அகலின் விடி பதைத்தல் அதாவது காம இருப்பினாலே பிறழ்ந்து நோக்குதல் ஆகவே ஒரு நிலையானது சாமானிய மக்களுக்கு இருக்குது என்பது பாகுபாடு செல்லப்பட்டிருக்கு அதாவது மண்ட வைராக்கியம் அதே பயனட பாடியால் அது சன்னியாசிக்கோ அல்லது இழந்து இருந்தாலும் கூட மந்த வீராக்கியம் தான் மசான வைராக்கியம் சாச வைராக்கியம் பெருசு வேகத்தில் மந்த வைராகம் பேர் சில போது வரும் அப்புறம் போயிடும் அது கணக்கு சேர்க்கறது இல்லை ஒரு தீவிர வைராக்கியம் இருக்குது அந்த தீவிர வைராக்கியம் கூட ஆரம்பத்தில் மந்தமாக இருக்கும் அதன்போல தான் வளரும் அது வீட்டிலே வைராக்கியம் ஏகேந்திர வைராக்கியம் விஷிகார வைராக்கியம் என்று விசாரசாரத்தில் சொல்கிறேன் அந்த வசீகார வைராக்கியம் அது தீர்மான இருந்தால் தான் முடியும் வைராக்கியம் அழைக்க இருந்தால் தான் அது முடியும் அப்புறம் எதிரிய வைராக்கியம்னு சொன்னால் மார்பட்ட வைராக்கியம் அதாவது பாதுகாப்போடு இருக்கிறது அது எதாவதுன்னு சொல்வார்கள் அணிலானது கீரிப்பிள்ளை வாழும் இடத்துல அ விஷத்தை வாங்கும்படி ஒரு கொடி இருந்தால் தான் அது வாழுவான் இந்த கொடிதான் இந்த சிறியான அங்கே அ நகரம் கொடினு பேர் நகரம் அணில் நகரம் பேர் அதோட கொடியின் பேர் எடுக்கக்கூடிய கொடிகள் எங்க பாம்பு வந்தாலும் கூட உடனே அது இருக்கா பாதிட்டு வந்தா சண்டை போடும் ஒரு பேர் அப்புறம் பாம்பு சண்டை போடும் அது கடிக்கு இது கடிக்கும் அப்புறம் கடைசியில் துண்டு சுண்டா கூட வெட்டி போடும் அந்த விஷயம்லாம் ஏறும் ஏறும்போது அது போய் பிறந்தரும் பிறந்த பிறகு அந்த விஷமெல்லாம் அவர் சைடமா இருக்கும் அப்படி போல இங்கே ஆசிரமங்கள் பாதுகாப்பு இடங்கள் இதில் இருந்து அந்த பெண்கள் சம்மந்தம் இல்லாமல் இருந்தாக்க அது பாதுகாப்புன்னு போயிடும் மாதிரி தான் தீபத்தில் மாறி அப்படி இல்லைன்னு சொல்லுவேன் அது விரைவாக்கி ஆரம்பத்தில் அப்படித்தான் அப்படி தீவிரமாக இருக்கும்போது வெளியிலும் சுத்தலாம் என்ன செய்யலாம் வெயிலில் போய் தனியாக இருக்கலாம் அதுதான் ஏகேந்திரியம் வசீகாரம் என்று சொல்லக்கூடிய மேல்நிலை வைராக்கியங்கள் அவங்க ஆரம்பத்தில் வைராக்கியம் குறைவாக உள்ளவர்கள்லாம் அது எதிரிய வைராக்கியம் சொல்லக்கூடிய ஆசிரமங்கள் அல்லது பாதுகாப்பு இடங்கள் இது வந்து தான் செய்யணும் தவம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும் சுடம் நிறைய தான் பண்ணலாம் தனித்து இருந்து தனியாக இருக்கிறது எல்லாம் மேல்நிலை போனவரு தான் அதனால இங்கே சொல்லப்பட்ட தவசைகள் மெல்லி போனவங்க ஆனால் என்ன போல உள்ளவர்கள் கிண்ணி உள்ளவர்கள் அது எங்களால் முடியுமா ஆகவே முடியல என்னாலும் முயற்சி வரணும் என்பதை இந்த பாட்டுல சொல்லிக் கொள்கிறோம் முதலோர் புறைய மாதரை பெருந்துற அடைந்துள்ளோந்தொருத்தன் மனையன வினோதன் திறத்துரை பின்னம் கிரகத்து புட்டனால் தனது மகள் தனே யவனம் உரை திடாமய்பழுதென்றால் பொற்கொடி பொற்றொடி அவர்தோல் தழுவவும் விளைதல் பூவி புரியும் என்னான் குலவரமேங் அங்கே போ கால் அடிச்சிடணும் பெருந்த போட்டு பே பே போட்டு பெருந்தரோன் போட்டு பொருந்த பாட்டு பார்க்கலாகாது என்பதற்கு விளக்கம் கொடுக்குறார் தன்னை பெற்ற தாய் முதலானோரைப் போல மாதர்களை எல்லாம் கருதான் என்ற பெரிய துறவினை அடைந்தவன் தவறுகின்ற சிறிய ஒரு பெண்ணினை தனது மனைவி என்று வினோத முறையாளம் சொல்லினும் முன்னம் இல்வாழ்க்கையில் இருந்த காலத்து தனது மகளை அங்கனம் சொல்லாமேனால் அங்கனம் சொல்லுவதும் குற்றமாம் என்றால் பொன்னாலாகிய தொடினையை உடையாரது தோளினை அணையவும் மனத்தின் கண் விரும்புதல் செய்யும் எதனோடு சேர்த்தலாகும் என்பவர்கள் துறவரத்திற்கு மகளிரை விளைதல் மிகவும் ஆகாமையால் அத்துறவரம் போயதாய் வைத்தும் அதனை பிரம்மச்சரியம் இன் வாழ்க்கை என்னும் இவைகளோடும் சேர்த்தல் ஆகாமையால் என்னான்கொள் அவ்வரமே என்றார் ஆசிரமம் வர்ணம் என்று ரெண்டு பிரிவு வர்ணங்கள் தாய் வழிதான் பெரும்பாலும் நிர்ணயம் பண்றது திருபான்மை தந்தை வழி பொதுவாக தந்தை வழி சொல்வார்கள் அது பிராமண சத்ரிய வைசுத்திரன் என்று சொல்லக்கூடிய நாலு வருணங்கள் ஆசிரமங்கள் நாலு வருணம் இல்லையும் மனபரிபாகத்திற்கு அந்த மாதிரி பிரிக்கப்படும் அது பிரம்மச்சரியம் திருமணம் ஆகாது வரைக்கும் வேறு சிறந்ததாக இருந்தால் அஷ்டவித மைதனமில் இருக்கிறது உயர்ந்தது இல்லைன்னா கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி அப்புறம் கிரகஸ்தம் ஒரு பெண்ணை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வாங்க ஆனால் ஆனால் அது கிரகஸ்தன் பேர் அந்த கிரக வாழ்க்கையில் சில காலம் வாழ்ந்த பிறகு இருவர்களும் கண்ணன் மனைவிங்கிற பாவனை கொடுத்து சவோர சகோதரி பாவனையை கொண்டு வாழ்வது அது கட்டுப்பாடாக இருக்கிறது அது வானப்பிரன் அந்த கால வானத்தில் வானத்தில் பேர் இருந்தாங்களாம் மனத்தில் போகலான இல்ல இடத்துல இருந்து இருக்கலாம் கடைசி இல்லை மேல்நிலை அது அதன் பிறகு சன்னியாசம் அவர்கள் அப்படியே சன்னியாசம் பெறலாம் மனைவி விட்டுட்டு போகலாம் அல்லது மனைவியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சன்னியாசம் போட்டுக்கலாம் இது சன்னியாசம் கடிசி இது கிரம சன்னியாசம் பெரு கிரமமாக போகிறது ஒன்று சொல்லியிருக்கு இந்த கிரமம் எல்லோரும் பொருந்தாது பிரம்மச்சேரியிலிருந்து சன்னியாசமும் போகலாம் சன்னியாசம் போகலாம் அது திருமணம் ஆன உடனே கூட போகலாம் எப்போ வேணா வைராகிய போது போகலாம் என்பது முறையை தவறி கூட வர்றதுண்டு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அதனால சாஸ்திரம் சொல்லப்பட்ட முறைகள் இருக்கின்றனவே அதில் எந்த முறையும் சேராது இந்த சன்னியாசம் இந்த மாதிரி கூட அவருக்கு இருந்தாங்க எந்த முறையும் சேரா சந்யாசம் ஆச்சேங்க துலவரத்திற்கு மகளிரே விளைதல் மீகம் ஆகாமையால் அத்துலவரம் போயதாய் வைத்தும் அதனை பிரமச்சரியம் இல்வாழ்க்கை வானபரத்தம் என்னும் இவைகளோடும் சேர்த்தல் ஆகாமையால் என்னங்கொள் அவரமே என்ன தரவரம் இது ஒண்ணு புரியல சிறந்த கற்புடைய மாதரும் பரத்துவி மேல் பிறந்த நாள் பிறந்தான் போலும் நெஞ்சகத்தை பிரிநடே உரிய நாம் ஒருவன் பிறந்ததன் நிச்சயம் யுகத்திலும் செய்யப்படாதுடலை துறந்த கால ஏலும் நரகில் வீழ்த்தி யமதுவர் வழுத்ததில் வருத்தலே நன்றே அதில் கூடலாகாது அப்படின்றார் என்பது மகளிர் இலக்கணமெல்லாம் சிறந்துள்ள கற்புடைய மாதரும் வேசை மாதரும் அல்லாத வேபிச்சார மாதர் புயில் கண்ணை பிறந்த நாளிலே பிறந்தான் போலும் பிறந்தவன் போலும் நெஞ்சகத்திலே வஞ்சகத்தை வைத்து கொண்டு தவத்தோல் நடைபோல் வாக்கு காயங்களில் நெஞ்சகத்தை பிரித்தி பார்க்கும் பிறர்க்கும் காட்டும் நடைக்கு உரியனாகி ஒருவன் தனது மிகுந்த ஆசை எப்படியோ அப்படி இன்மையிலும் செய்யக்கூடாதபடினாலும் உடம்பினை நீங்கிய மறுமை காலத்திலும் எமதூதுவன் நரகத்தில் வீழ்த்தி வருத்தலினாலும் என்றவாறு கூட சொல் நெஞ்சில் எப்படி இருக்காங்க வஞ்சகம் பண்றாங்க அப்படிப்பட்ட வாழ்வாரின் வன்கணாரியல் அவர்கள் கூட கொடிமகள் வேறு கிடையாது அதிகாரம் சொல்றாரு கற்புடைய மகளிரக்கு இம்மை மறுமைகளிலும் இன்பம் பரத்தியருக்கு இம்மையில் இன்பம் விபிசாரமாதருக்கு இம்மை மறுமையிலும் துன்பம் அவர் போல சுத்த தவத்தினருக்கு நிராசை முதலியவற்றால் இம்மையிலும் தபோபலத்தால் மறுமையிலும் இன்பம் என்றும் என்பதும் இல்வாழ்வானுக்கு இம்மையில் இன்பம் என்பதும் கூடா ஒழுக்க உடையவனுக்கு இம்மை மறுமைகளிலும் துன்பம் என்பதும் காண்க வெவசார மாதர் தன் தன்மை போல் நெஞ்சகத்தை பிரிடை உடையோன் தன்மையும் இருத்தலின் பறத்தெருமலா தெருவையர் பூமையில் பிறந்த நாள் பிறந்தான் போலும் என்றார் எங்குள்ள புனன் மற்று என்பது முதல் இந்நான்கு பாட்டாலும் தவத்தவர்கள் மனம் விழி மெயிலையினால் மலரி நினைக்கலாகாதென்றும் பார்க்கலாகாதென்றும் குடல் ஆகாது என்றும் கூறியவார்க்க இதெல்லாம் கண்கள் சம்பந்தமான இதைப்பற்றி சொல்லி அடுத்ததை ஆரம்பிக்கிறார் மலரின் வாய் தேனையொப்பென கண்டு இன்பம் வேண்டினோன் வேண்டி உலகர் வேறவை கொடுத்துடனும் துப்பம ட்டுடுப்ப இரண்டுமே என்று குப்பை சாரிடம் புக்கிடுதலின் அவற்றை குறித்தரோர் இடம் புகா மையினே இந்த பாட்டில் சரீர சமரட்சனைக்காகவும் வேறு இடத்துல போய் எதுவும் கேட்கறது இல்லை என்று வைரக்கியமாக சொன்னார் என்பது மை பொருந்திய கண்ணினை உடைய மாதரால் வரும் இன்பம் ஒரு முள்ளி மலரின் கண் உள்ள தேனுக்குச் சமானம் அதாவது தேன் இருக்கு முள்ளு இருக்கு முள்ளுகல்ல இருக்கிற தே தேனி எப்படி எடுக்கிறது குத்து அதாவது வேண்டியதில்ல விட்டணும் அதுபோல துறந்து ஒப்பற்ற பேரின்பத்தி அலைய விரும்பினோன் உலகத்தார் தன்னை வேண்டி கொண்டு வேறே எவற்றினை கொடுத்தாராயினும் கொஞ்சம் தப்சு இருந்ததுன்னா உலகத்தால் தான் வந்துடுவாங்க இந்த தேனி மூச்சுக்கிறதனால மூச்சுக்குவாங்க தபு கொடுக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் சித்தி இவங்களும் ஒரு காசியை சித்து சம்பாரித்தா ஒன்பது காசியை விளம்பரம் பண்ணிடுறாங்க அப்புறம் சித்திரலாம் போன பிறகு அப்புறம் யார் சட்டைகள் பண்ணுறதில்லை ஐயோ நம்மளால யார் சட்டை பண்ணலாம் எதுக்கு போகிறாங்க கதை வந்துடும் அதனால் எவ்வளோ சித்து இருந்தாலும் கூட வெளிக்காட்டாம இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஆடலாம் பார்த்து சேர்த்து வைப்பார் அந்த அளவுக்கு தான் இருக்க முடியும் அவங்களுக்கு அதிகமான விளம்பரம் வராது அது எவ்வளோ விளம்பரத்துக்கு விரும்புறதில்லை அப்படி இருக்கிற வழியாக கொடுப்பாங்க அதுதான் சொல்றது இப்ப அவர்கள் உணவு உடை கொடுப்பாங்க அப்படி இருந்தாலும் கூட உண்மனவும் உடுப்பனவும் ஆகிய இரண்டுமே அன்றி பிரி தொழிலையும் கையினாலும் தீண்டு வரும் அதாவது கொடுத்தாக்கா உணவு பசுக்கு தேவைதான் உடை ஓரளவுக்கு தேவைதான் அவ்வளவுதான் அதுக்கு மேலே வேறு அதிகமாக எழுக்கிறது இல்லை வேணாம் ஆனால் இவ்விரன் இது ஏன் இது மட்டும் ஏன் வாங்குறாங்க அப்படிங்கிறது விளக்கம் கொடுக்குறார் ஆனால் இவ இரண்டையும் வாங்கலாமோ என்னில் இவற்றினை குறித்து ஊரிடத்தும் குப்பை சாரிடத்தும் செல்லுகையால் பைசி வந்தால் ஊருக்குள்ளே போகணும் தேடி வந்து கொடுத்துட்டு அந்த வேலை மிச்சம் ஒன்று ஏதோ ஒரு வேட்டிக்கிட்டு கொடுத்தாங்கன்னா கட்டிக்கலாம் இல்லைன்னா குப்பையில் ஏதாவது கிளறி ஒரு துணிக்கிழனு சுணிதான் கட்டிக்கலாம் அதுக்காக அது மிச்சம் தானே அதனால் வாங்கிக்கலாம் இவை வாங்கி கொள்ளலாகும் மற்றையவற்றின் குறித்து ஒரு இடத்தில் செல்லாமையால் மற்றபடி பணத்துக்கோ அல்லது புகழுக்கோ செல்வாக்கு பெறுவதற்கோ எதுக்கும் போறதில்லை செல்லாமையால் அவற்றினை வாங்கல் ஆகாது என்ற இன்பத்தை அற்பமென துறந்து பேரன் பேரானந்தத்தை அடைய தொடங்கினோம் தன்னை பிறர் வந்து பின் சென்று எவற்றினை கொடுப்பினும் உண்பனவும் கொடுப்பனவும் அன்றி பிரிதொன்றினையும் அங்கீகரிக்கலாகாது என்பது கண்டுகொள்கிறேன் இதுதான் துறவிகளுக்கு லட்சணம் தவ தவ செய்யப்படுகிற இலக்கணம் இதுதான் வாங்கி போட்டுக்கூடாது அப்படி போட்டுக்கிட்டாக்க என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவர்களுக்கு வைராக்கியம் குறைய ஆரம்பிச்சிடும் சௌரியங்கள் வந்துடும் இதை பற்றி ஒரு கதில் சொல்லுவாங்க ஒரு துறவி காலையில் தவம் பண்ணிட்டு இருந்தாராம் பண்ணாராம் இந்திரன் சோதனை பண்ண வந்தானான் வந்தவுடனே சாமி நீங்கள் ரொம்ப தவம் பண்ணிட்டீங்க ரொம்ப மெச்சிக்கிறேன் இந்திரன் ரூபத்து வரல சாதாரண வழிப்போக்கெல்லாம் வந்தது நான் ஒரு கத்தி வச்சுருக்கேன் இதே கொஞ்சம் வச்சுக்கோங்க இன்னொன்று நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் இது எந்த உதவி பண்ணால் போடுவேன்னா சரி வச்சுட்டு போனார் அவர் பிடிச்ச போட்டு இருக்கார் பார்த்தார் அவர் போன பிறகு ஒன்றா கத்தி எடுத்தார் எடுத்து மரங்கரை வெட்டது சவரிமா இருந்து கத்தி வெட்டார் அப்புறம் மேலே மற்ற காரியங்களுக்கெல்லாம் வேட்டுதல் கொத்துதலுக்கெல்லாம் சரிமா சரி நம்ம தான் இருந்து போட்டு வச்சுக்கிட்டா அப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அவர் வந்தார் ஏன்னா நீ கட்சி கொடுத்தனே கொடுங்கன்னா அது எனக்கு இருக்கட்டும் நீ வேறு கட்சி வாங்கி போன அப்படி இல்லைங்க அது நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கல நான் தற்காலிகமாக கொடுத்து வச்சேன் நீ எதோ உபயோகம் தப்பு இல்லை எனக்கு கொடுத்துருங்க அதில் கொடுக்க முடியாது என்ன பாருங்க பற்று வந்துடுச்சு ஏன் அனுகூலம் அந்த பொருள் அனுகூலம் இருக்கிறதுனால பிடிச்சு போச்சு அவர் <esareremiah> பொருளை இன்னும் தப்ப சோதனை பண்ணதான் அவன் வந்தேன் நீ சேப்பத்தில் வெட்டி பெறல இன்னும் பல வார்டு தவறு பண்ண பக்கமும் இல்லை போங்கிட்டு போயிட்டான் நீ கத்தினியை வச்சுக்க போக முடியு போயிட்டாங்க அப்புறம் ஆகவே பரிவாகம் ஆகிற வரைக்கும் எதுவும் வே அதுக்குதான் வேணான்னு சொல்றது பரிவாகத்துக்காகத்தான் அப்படி ஏதாவது தேவையில்ல பொருள் வாங்கி வச்சுக்கிட்டோம் உடனே வயிவான அந்த அனுகுலம் பெறதில்லை அய்வான அந்த அது அய்மானம் வந்ததுன்னு சொன்னால் அப்புறம் தவம் அர்த்தம் ஆகவே தேவை வாங்கக்கூடாதுன்னு சொல்றது அதுக்குதான் தேவையானது என்ன உடை உணவு தேவைதான் இல்லை உடம்பு சரியில்ல மருந்து வாங்கிக்கலாம் மருந்து இதெல்லாம் தேவைதான் இதை தவிர இது எதுக்கு இன்னொரு போக வேண்டியிருக்கு அதுக்காக பரவாயில் வந்தாக்க நல்லது தானே என்று தவிர அதிக மேல வாங்கி வாங்கி வச்சிக்க கூடாது அப்படி கொடுத்தாலும் ஐமான் இருக்கப்படாது அந்த இருக்கணும் கேட்டால் கொடுத்துடணும் இல்ல சரி இதுவரை நான் ஓய்யோ பண்ணிக்கிட்டேன் போகணும் போனேன் கத்தியாது என்ன எதாவது வச்சுக்க போங்க கொடுத்துட்டா அயமானம் பக்கம் இருக்கான் குடிக்கல என்ன அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு கேட்டு வச்சுக்கி போங்க அவராக பார்த்து இல்லை இல்லை அப்படிங்குற நீங்களே வச்சுக்கலாம் சரி வச்சுக்கலாம் கொடுக்காம நாம் பிறர் கொடுக்காம நமக்கு வச்சுக்கலாமா தப்பு இல்லை எப்போதும் ஒரு பொருள் எதுக்கு எந்த ரூபத்தில் கொடுத்தா அந்த ரூபத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் என்னாமல் அவர் தான் வாங்கிக்க வேண்டியதுதான் ஆனால் என்ன கடன் திருப்பி தான் கொடுக்கணும் இப்போ இரவுடனா கொஞ்சம் காலம் வச்சுக்கிட்டு அதை உயோம் பண்ண விடா நம்ப அவங்க பொருளை உயரம் பண்ண அதிகாரம் கிடையாது அப்படி வச்சுட்டு இந்த இடத்துல சொல்லணும் இப்படி எந்த ரூபத்தில் ஒரு பொருள் வருதோ அந்த ரூபத்தில் அதை செயல்படுத்தினே மாற செயல்படுத்தி அது தப்புன்னு சொல்லணும் அது உலகத்தில் மக்களுக்கு தெரிகிறது இல்லை அஞ்சாறு காலத்தில் எங்கேயும் இதுதான் தெரியுது கடன் வாங்குறேன் அப்புறம் கொடுக்க முடியாங்கிறான் அப்படி அப்புறம் மேலே கைமாற்றி வாங்குறேன் அன்னி கொடுக்கவே கைமாத்தன் குஞ்சோர் முள்ளி மலரில் ஒப்பென கண்டு என்பதற்கு உதாரணம் கள்ள கோல கருங்குழன் மாதர்வான் முள்ளி தேனை முனிந்துயர் முத்தியான் வெள்ள தேனை விரும்பும் விடாயினான் எள்ளிற் போதும் இராது உடன் இந்த வைராக்கியத்துக்காக சொல்கிறார் கள்ள கோல கருங்குழல் மாதரவால் கோலம் அழகு இருக்குது அது உண்மையான அழகல்ல செயற்கை அழகு கள்ளக்கோளம் அது கோந்தல் எல்லாம் கருங்குழல் வாசனை திரைன்னு போசினது இவ்வளோ அழகான மாதரவால் முள்ளித்தேனை முனிந்து இன்பம் இருக்குன்னா முள்ளு மரத்தினுடைய தேன் இருக்கிற மாதிரி அது நமக்கு வருவாது அப்படி எடுத்தாவிட இந்த துன்பம் பட்டு எடுக்கணும் சிறிது சிறி இன்பத்துக்காக இந்த பெரிய திரும்பப்பட வேண்டும் வேண்டா விட வேணும் இன்பம் இல்லை இன்படி அந்த ஞானம் வந்து அது விரும்ப மாட்டாங்க சரி அது போல உயர் முத்தியா வெள்ளத்தேனை விரும்பும் விடாயினான் மேன்மை பொருந்திய பிரளைய வெள்ளக்கடல் பிரமானந்தம் அப்படி போல இந்த தேனிருக்கு இது பிரபாகமா இருக்கு ஆனந்த பிரவாக அதை விரும்பக்கூடிய ஆசி உடைவன் விடாயினான் எிருப்போதும் இராது எள் அளவுக்கு நேரத்துக்குட வீட்டுல தங்காமல் உடல் இயகினான் உடனே சன்னியாசி பெற்று கொண்டு சென்றான்னு அர்த்தம் ஏன்னா அந்த நிச்சயம் வரும் இருக்க வேண்டியதுதான் எப்போ வயிறாக்கி வருது அப்போதான் சன்னியாசி பெறுகணும் அதிசயம் சொல்றாரு அரவரை வயிறாக்குது போகப்படாது போன குற்றம் அது இப்படிதான் முன்னர் சொன்ன மாதிரி இருக்கிறது தான் வரும் ஆகவே பரிபாகம் வந்த பிறகு அது மனமானது தூண்டிவிடும் போ போ போடணும் அப்போ போகலாம் அப்போ போனால் கூட அதே மீண்டும் பரிசீலனை பண்ணணும் இன்னும் நிலைக்குமா இருக்காதான்னு சிறந்த காலம் பரிசீலனை பண்ண பிறகுதான் அங்கே தங்கும் வழி இல்லை வந்துடுவோம் வேண்டியது தான் அப்படி வரலேஜ்னா குற்றம் தான் கோயில் மரத்துக்கு வருவாங்க யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது தான் இருந்து பார்க்கட்டும் வேணும் ஒரு நேரம் போயிடறது உள்ள சேர்த்துனா போக யாரா போயிடுவாங்க அது பொட்டி நிறைய கிடக்கு அங்கே அப்படி இங்கே இருக்கு அப்படி உண்டு சில பேர்கள் ஒரு மாதம்லேருந்து ரெண்டு மாதம் இருந்து போறதும் உண்டு ஒரு வருஷம் இருந்து கூட போறது உண்டு வர்றாங்க கூட வச்சுக்கோங்களேன் ஏதோ மிச்சம் இருக்கு ஒன்றரை இப்படி தங்கி காலத்து போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நிலையில வர்றதுனால வைரகம் ஜலம் இருந்தால் தான் போகணும் சில பேர் சொல்லுவாங்க எங்க சா வைரகம் வருது நான் ஒரு முறை வீட்டுக்கு போயிட்டுதான் வந்தேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறேன் வைராக வந்துடுதா வர மாட்டேங்கிறேன் அப்படி போயிட்டு இருந்து கொஞ்சம் இருந்துவிட்டேன் அப்புறம் இருந்து தான் வந்தேன் நீ இறந்து வருந்திொருவன் சந்தன மாதிரியா பூசி இனமலர் மாலை புனையினும் முனியா இழுத்து வைதடி துதை பினிமல மாதி பூசினோம் அண்ணோன் பிரியமா பிரியமொன்றின்றி வினை வழி முனைவன் ஐந்தொழில் உரியும் இதத்தையே நோக்கியும் மகிழும் பேராயிபத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது பாயிண்ட்டு சமபாவனையை கொள்வதற்கு மனப்பரிவாக வேண்டும் என்று எப்படி எல்லாம் பழகணும்னு சொல்வேன் எல்லா அவதிப்பிரிந்து வந்தவர்களுக்கு மிக மேல்நிலையிலே போவது இவங்க தான் அல்லது ஜீவன் மத்திய விளைச்சான தலைமை போவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் இவ்வளோ சாதனம் பண்ணணும்னு சொல்வார் பிறருவன் வந்து தன்னை மிகவும் வருந்தி வேண்டிக் சந்தனம் முதலிய பூசி நானாவாய் உள்ள மலர்களினால் ஏற்றப்பட்ட மாலைகளை தரித்தானாயனும் அவையன்றி கோபித்து இழுத்து வைத்து அடித்து உதைத்து உடம்பின் கண்ணிய பின்னர் மல முதலியவற்றை பூசினான் ஆயினும் அந்தத் தவத்தின நன்று செய்தானும் சீது செய்தான் என்றும் கரு விருப்பும் வெறுப்பும் சிறிதாயினும் இல்லாமல் தனது நல்வினை தீவினைகளுக்கு ஈடாக அவன் அவள் அது முன்னிலையாக சொதுக்கங்களை ஊற்றுவதற்கு இறைவன் செய்யும் பஞ்சகரித்தியம் என்று அறிந்து அப்பஞ்சகரித்தியம் செய்யும் விதத்தையே பார்த்து உள்ளே மகிழ்ந்திருப்பான் என்று இப்படி ஒரு சாவானை உதாசீனம் இதெல்லாம் சாமான்னு மக்களுக்கு வந்துடுறதில்லை நாலாம் பூமிக்காரணம் கூட வரதில்லை அது விவகாரம் இருக்கிறதுனால ஐந்தாயிரம் பூமிக்காரம் இதெல்லாம் உண்டு தோப்பா சாமி ஒரு முறை போயிட்டு இருக்கும்போது தோசை கொடுத்தாங்களாம் சாமி சாம்போ வாங்கு சாமி கொண்டாங்க சரி வாங்கிட்டாங்க வாங்கிட்டுதே சாப்பிட்டே போகும்போது ஒரு குடும்பக்காரன் காது அடிச்சுட்டு போயிட்டான் காதெடுத்து அந்த ரத்தம் உழிதா அது கூட தெரியல வரைக்கும் சாப்பிட்டுட்டே போ அதன் தேர் தோசையே சாப்பிட்றாங்க அப்புறம் இன்னொருத்தர் பக்தர் வந்து என்ன சாமி தோசையில் ரத்தம் உழுது இப்படி சாப்பிட்றீங்களா அப்போ தான் தெரிஞ்சதா அவருக்கு ஆ அப்படியா சரி அப்படின்னு தெரிஞ்சு இந்த காதை தடை பார்த்தாலும் காது வந்துடுச்சு அவருக்கு அப்புறம் கேட்டால் யார் தோசை கொடுத்தது காது எடுத்தது தோசை கொடுத்ததுமாக அர்த்தான யார் தோசை கொடுத்தது காது உத்தவ அர்த்தான தூக்குதான அப்படி ஒரு பாவனையா இருக்கு தோசை கொடுத்தான் காது கொடுத்தானா காது வச்சு தோசை கொடுத்தானே அப்படிங்கிறேன் அது என்ன பண்ணுறது அப்படி பண்ணுற ஒரு நிலை இருக்கு எங்களுக்கு பாகுபாடு தெரியறது இல்லை சார் காது வந்துட்டு சாப்பிட்ற அவர் சித்து போய் சார் அவர்கிட்ட போய் சேட்டை பண்ணாக்கா தண்டனம் கிடைக்குது அவர் ஒன்றும் கொடுக்குறதில்லை மகிமே இப்போ நடக்குது அப்படி அந்த பக்கத்து சோபா சேவனா ரொம்ப பிறக்காது அதுக்கு இந்த மாதிரி நிலையெல்லாம் வராது லாவது அதுக்கு தான் செய்யும் அதெல்லாம் தத்துவ ஞானம் மறக்காது அவர்கள் விவகாரங்கள் அதெல்லாம் செய்வாங்க வெளியில் ஞானி மாதிரியும் தெரியாது அப்படி இருப்பார்கள் அப்படி போல் இதில் அந்த அபியாசம் போன்றவர்கள் இருக்கின்றார் ஒருவன் சந்தனமாதியை பூசி இனமர மாலைகளை உனையும் மொழியால் இழுத்து வழுது அழித்து உதைத்து உடலில் பிணை மல மாதிரி பூசினும் உதாரணம் சொல்றார் வையனும் வாழ்த்தும்லரோடு ஏத்தினும் பெய்ய வராவிடை வேலை நோக்கினும் எய்யனும் எரியனும் யாது செய்யினும் நைவோடு மகிழ்விழ ஞானி சீலமே வையினும் நச்சுறாங்க வாழ்த்தினும் சில புகழாங்க ரெண்டும் தான் இருக்கும் இது வாக்கினு தர்மம் மலர் கோடு காயத்தின் தர்மம் செய்கிறாங்க சில பேர் மலரை கொண்டு போட்டு மரியாதை பண்ணுறாங்க வெய்ய வராவில் வேலை நோக்கி அங்கே பாவும் போது தான் பா மேலே தள்ளி விடுறாங்களாம் அதுவும் சரி இன்னும் செய்கிறாங்களாம் எயணும் நம்ம மூலமாக எய்கிறாங்க எரியணும் கல் ஈட்டி முதலாளம் வேலை எறிகிறாங்க அதுவும் சரி யாது செய்யணும் என்ன எத்தனை காரம் செய்தாலும் கூட நைவோடு மகிழ்வு இலை ஞானி செய்யலாமே துக்கமும் சந்தோஷமும் ரெண்டுமே கிடையாது இது ஞானியோட ஆச்சாரியப்படி தான் இருக்கணும் ஞானம் என்ன இது நாலாம் காரணம் சொல்லப்படல மேல்லை அஞ்சு ஆறு காரணம்